நத்தினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமியிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது சிறுதானே காக்கரா செய்ய பொருட்கள் கோதுமை மாவு அரை கம்பு மாவு கால் கப் கேவுறு மாவு கால் கப் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசி புதினா சட்னி தேவையான அளவு வெங்காயம் பொடியாக நறுக்கியது தேவையான அளவு தக்காளி பொடிதாக நறுக்கியது தேவையான அளவு கேரட் துருவியது தேவையான அளவு முளைக்கட்டிய பச்சை பயிர் தேவையான அளவு ஓம் பொடி மிக்சர் தேவையான அளவு சாட் மசாலா தேவையான அளவு இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் செய்முறை அதில் கோதுமை மாவு கம்பு மாவு கேவுரம் மாவு மூணையும் ஒன்றா கலந்துப்போம் அதில் ருசி கேப்ப உப்பும் கலந்துப்போம் மிளகாய்த்தூள் கலந்துப்போம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காரம் கா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு பார்த்து பார்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை பிசைஞ்சிக்கோங்க கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி பூரிக்கெலாம் திசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாதிரி தட்டி வச்சு ரெண்டு சப் இது தவா ஒன்று மெல்லிசான தவா ஒன்று திக்கான தவா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு மெல்லிசான தவாவில் இந்த சப்பாத்தியை போட்டு சுட்ட ஒரு சைடு வெந்துடும் திக்கான தவம் எடுத்து அதில் இந்த சுட்டதை மறுபடியும் போட்டுட்டு ஒரு துணி காயில் வச்சுக்கிட்டு அப்படியே அழுத்தி அழுத்தி அழுச்சி இப்போ நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது டூர்க்கெல்லாம் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இது டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவாங்க ஒரு நாலஞ்சு நாள் போகிறதுக்கு அதை அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இதில் இது அப்படியே சாப்பிட்லாம் இதில் காரம் எல்லா இதுலேயும் கறந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிறிதானிய காக்கரா மேலே சப்பாத்திக்கு மேலே புதினா தடவிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கேரட் துருவல் தக்காளி முளைக்கட்டின பச்சைப்பயிர் இதில் போட்டு ஓம்படி கொஞ்சம் போட்டு சாட் மசாலா கொஞ்சம் தூவி இது அப்படியே கொடுத்தோன்னா சூப்பர் பானை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்லாம் இது வந்து சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி உங்களுக்கு சிறுதானிய காக்கிற தயார் இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாமே இருக்குது டேட்ரி ஃபைபர் மாவுலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா எல்லாமே எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியமான உணவு எண்ணெயே இல்லாமல் நம்ம செய்கிறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்